السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفاء والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وغالب وصلم عليه أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مسجداً ضراراً وتفريقاً وتفريقاً بين لمن حارب الله صدق الله கண்ணிமிக்க சங்கையான உளமாக்களே மேலான பெரியாக்களே அல்லாஹுக்கு சுகான புத்த ஆலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் புரம்பிக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கபூசில் கொள்வானாக உலகத்தில் அல்லாஹக்கு சுபகான முத்தகாலா மனித கோடிகளை படைத்து அல்லது படைப்பதற்கு முன்னாலேயே வணக்கத்தலங்களை அல்லாஹ் சுஹான முத்தாலா அமைத்து விட்டான் இன்ன அவ்வளவை தில்முகின்னா மனித கோடிகளுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது வீடு காலத்துள்ளார் அல்லாஹுடைய பள்ளி அல்லாஹுடைய மாளிகை அதனைத் தொடர்ந்து உலகத்தில் அல்லாஹ் பல மக்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றியெல்லாம் இடங்களை பற்றியெல்லாம் ஒரு ஆணி சொல்லி காட்டுகிறான் சவாமியா என்பதாக வியா என்பதாக சவாமியா என்று சொன்னா யூவர்கள் வணங்கக்கூடிய இடம் நாங்க மஸித் என்று சொல்வது போல அது அவர்களுடைய சவாமி அவர்கள் வணங்கக்கூடிய பொரானில் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது கிறிஸ்தவர்கள் வழங்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் சேர்ச் என்பதாக இதே போல அவர்களுக்கும் புரானில் ஒரு வார்த்தை கையாளப்பட்டிருக்க எங்களுக்கு முஸ்லீம்கள் உம சொந்தமாக சொல்ல முடிய உமத்தாகிய எங்களுக்கு நாங்க வழிபடக்கூடிய அரபியில மஸ்ஜித் என்பதாக குரான்ல பல இடங்களில் அல்லாஹ் பள்ளியை பற்றி பேசியிருக்கிறார் அல்லாஹு தாலா தன் குரான்ல பள்ளியை பற்றி சொல்லக்கூடிய ஆதி தொட்டு அதனால் அலி வசல்லம் அவருடைய காலம் தொட்டு கையாமத்து வரைக்கும் உலகத்தில் பள்ளி பல வகையான நோக்கங்களுக்காக கட்டப்படும் உலகத்தில் பள்ளி பல வகையான நோக்கங்களுக்காக இவைகளை பற்றி குறான மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த பள்ளி கட்டப்பட்டது பள்ளியினுடைய நோக்கமே வித்தியாசம் அப்படிப்பட்ட பள்ளியும் இருக்கிறது அந்த பள்ளிகளை பற்றியும் குரான் அல்லாத்திருக்கிறான் இன்னல் மசாஜிதில்லா பள்ளி என்றால் அல்லாவுக்கு சொந்தமான சொந்தமான இடம் அது யாருக்கும் எதுவுமே செய்யலாது அதனால தான் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகி எப்படி இருக்கிறோம் என்ற அல்லாட பள்ளியை நிர்வகிக்க வேண்டிய நிர்வாகிகள் எப்படி இருக்க சொல்லிக்கிறார் அதிக சொல்ல நிர்வகிப்பாங்க இவங்களும் தான் அல்ல இப்படிப்பட்டவங்களும் அல்ல இவங்க தான் எப்படி அந்த வாங்குற எட்டு கூட்டத்தையும் இன்னமார்த்தோ சொல்லி அல்லா மட்டுப்படுத்தி அல்லாஹ் கட்டுப்படுத்தினாரோ இதே போல பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களையும் அல்லா மட்டுப்படுத்தி அல்லா கட்டுப்படுத்தி இருக்கிறார் அதற்குரிய நிபந்தனையில் தான் இல்லத்தே பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிட்டார் இது பள்ளி வாயில் சொந்தமானது யாருக்கும் சொந்தமானத பள்ளி அம்மாவுக்கு சொந்தமான இடம் இத மாத்தேதா இத உடச்சி கட்டேலும் நாங்க சொல்றோம் ஒரு அறிவுரை இருக்கிறது பழைய பில்டிங் பழைய கட்டிடங்களை உடைக்கவான அது என்னன்னு சொன்னா பள்ளியை உடச்சி நீங்க புதுசா கட்டுறீங்க இதுல ரெண்டு விளைவு ஏற்படும் எங்களுடைய சரித்திரம் இல்லாமல் போகுது மாற்று மதத்தருடனே சொல்லேதும் இது புதுசாக கட்டப்பட்ட பட்டி எங்களுடைய பழைய இடங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது பழைய இடங்கள் ஆசார்கள் அப்படியே பாதுகாக்கணும் இந்த நாட்டில் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தோம் என்பதை காட்ட கூடியது காட்டூடியது சொல்லக்கூடியது அந்த கட்டிடங்கள் அடையாளம் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டாண்டு ஆதாரம் உள்ள டவுன் ஹால் டவுன் ஹால் முனிசிபல் அந்த பில்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க வெள்ளக்காரன் கட்டிடம் காலி கோட்டைக்கு போனோம் செல்லுவோம் இது கட்டுமானம் இதுலீங்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க அதனாலதான் நாங்கள் சொல்றோம் கபறுகளை கூட உடைக்கமானம் இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பழமை வாய்ந்தவர்கள் காட்டுறதுக்கு ஒரு பள்ளி இல்லை இது பள்ளி என்ன புடிச்சாச்சு மக்களுக்கு எ இருப்பிடத்தை இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் இருந்தோம் இவ்வளவு காலமா இருக்கிறோம் என்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு புறதான சின்னம் இந்த இடங்கள் பள்ளி உடைப்பதனால் உடைச்சி புதுசா கற்றத்தினால வரக்கூடிய இன்னும் ஒரு உரை இருக்கிற அதாவது புதிய பள்ளியில தொழுவதற்கும் பழைய பள்ளியில தொழுவதற்கும் இடையில வித்தியாசம் ஒரு வகையான உணர்வு வித்தியாசங்கள் ஹதீஸ்ல சரத்துல எப்படி தொழில்கள் வபாட்டுக்கு பிறகு காபத்தில்லாத யாரும் உடனே கட்டங்கள் அதாவது ஆண்டு காபத்துள்ளாவ நவீனுடைய முத்தலை தலைமையின் கீழ் அது உடைக்கப்பட்டு புலர் நிர்மாணம் செய்யப்பட்டது அபு அப்துல் முத்தலி உடச்சி புலர் நிர்வாணம் செய்ய போறாங்க அப்துல் முக்தி ஒரு நாள் சாவுடைய மலைக்கு மேலே செய்தார் செய்தார் என்ன காவத்துள்ள தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹலாலான தைகள் மனமான பணத்தை கொண்டு சேரும் பள்ளிகளம் எந்த பணம் அவர் ஹலால் என்ற வார்த்தையை சொல்ல இல்லை அவர் கையாண்டது மனதை உடைக்காம சம்பாதித்தது மனம் சம்பாதிக்கோடும் ஒன்றுக்கு ஒரு ஆடிமுக்கு பத்துவார் கொடுக்க வியாபாரம் ஹலால் என்று சொல்லி உங்களோட உள்ள மத்துவத்தாரர் ஒன்று இருக்குது ஒருத்தர் வாராரு அவருக்கு அவசரமா காசி வேணும் ஒரு ஏஜென்ட் அவசரமா வேணும் அவருடைய அட்மிட் பண்ணப்பட்டிருக்குது அவருக்கு ஒரு சர்ஜரி செய்ய அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தேவைப்படுகிறது எட்டுவா தரவா சொன்ன கேட்டேன் ஒரு சாமான எனக்கு எவ்வளவுக்கு கேட்கும் எட்டு கேட்கும் கேட்கிற உரிமை யாருக்கு இருக்குது வாங்களுக்கு இருக்குற அப்படி இல்ல ரெண்டு பேருடைய மன திருப்தியோட நீங்க சொல்லக்கூடாது அவர் சொன்ன அவர் நினைக்க கூடாது என்ன செய்ய தர்ம சங்கடத்துக்கு விட்டு போற வழி இல்ல கொஞ்சம் பொருத்தி பத்து ஓட்டிலான ஹலாலான சொன்னாலும் தான் உள்ளத்துக்கு தெரியும் அவன் உள்ளம் பண்ணக்கூடிய பாடு அவர் ஏன் நிற்கிறார்கள் நான் உண்மையான முஸ்லிம்டா நான் கேட்க ஏன் பாப்பா அவசரமா விற்கிறாய் என்ன அவசரம் ரெண்டு லட்சம் பணம் வேணும் சரி உனக்கு புஸ்தகத்தை கொண்டா நான் செக்யூரிட்டியா வச்சுக்கொள்றேன் ரெண்டு லட்சம் ரூபா பணம் கடனா தாரேன் உன் வேலையை முடிச்சுட்டு வா ரெண்டாவது பாப்பம் என்ன செய்யறேன்னு சொல்லி சும்மா கொடுத்த மாதிரி லட்சம் ரூபாய் புஸ்தகத்தை கொடந்த வீட்டுல வெயிலும் வாகனத்தை பாதிங்கோ ரெண்டு லட்சம் வச்சுக்கம்போட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்ன செய்யறது அந்த இது மனிதன் உள்ளத்திலிருந்து வாட துவா இருக்கிறேன் அரிசரிய கதவசட்டம் இதுதான் துவா இதுதான் துவா இவங்கத்தான் முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவ ஒரு நன் முலிமுக்கு செய்ய வார்ப்போம் ஒரு நன்முஸ்லிமுக்கு அவன் சக்கராசிலே ஞாபகப்படுத்துவான் சக்கராசிலே சொல்லுவாள் சொல்ல மாட்டான் இவங்க இவர் இப்படி செஞ்சார் என்று சொல்லி இந்த மக்கள் இப்படி செஞ்சார் இந்த மக்கள் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய நலவை அவங்க ஒரு வாழைக்கு சாற்றில்லை இவன் இப்படித்தான் இந்த மக்கள் இப்படித்தான் ஹலால் ஹலால்ன்றது உள்ளத்துல கே இருக்கணும் உள்ளத்துல என்ன உள்ள சொன்னானோ அந்த பணம் ஹலால் என்ன பொருமானம் ஹலால் अब्दुल முத்தலி சொன்னாரு நாம கட்ட போறோம் காவத்துல்லாவை ஹலலான பணத்தை கொண்டு வாங்கோ பணம் வர இல்ல தளி சேர இல்ல கன்னி சேர இல்ல இப்ப காவத்துல்லாவை கட்டினா மூணு புற வச்சாங்க காபத்துள்ளாவுக்கு ஒன்று கொஞ்சம் அடி ஒன்னு போல சுருக்கப்பட்டீங்க ரெண்டாவது காபத்துள்ளாவுக்கு ரெண்டு கதவு இருந்துச்சு போறதுக்கு உள்ளு வெளியே மூணாவது அந்த காபத்துள்ளாவுடைய கதவும் பூமியோடு இருந்துச்சு பூமியோடு இருந்து யாரும் உள்ளுக்கு பைத்து ரென்ற காத்துதுதுடிய வேண்டியவன்னுலாம் ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ள போறது போதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ர்nal ஆயிஷா சித்தியாவடைய சுன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி தஆலாவைவடைய லௌல அன்ன கௌமக்கி ஹதீஸ அஹல் பில் இஸ்லாம் ல நஹஸ்துல் கஅபத்து வ ஜஅல்துஹா அலா கதாஇ இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் இன் பிஸ்மி அந்த நீண்ட ஹதீஸ் சொன்னாங்க சொன்னாங்க இதுல மதீன்தான் மதீனாவில இந்த மக்கள் பெரிய இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல காவத்துலாவுடைய மகத்துவம் இருக்குது அவரோட உள்ளத்துல காபத்துள்ளாவுடைய கண்ணியா ஏற்படுத்தும் சில விஷயம் உண்மைத்தான் ஆனா இப்ப பேத்து சொன்னா காபத்துள்ளா உடைச்ச மாதிரி ஆகிடும் சில விஷயம் இப்ப சொல்றேன் இல்ல அதுக்கு நேரம் வரும் கொஞ்சம் பொறுத்துறீங்க எனக்கு ஒரு ஹதீஸ்களையும் இந்த ஹதீஸ இப்ப சொல்லேடா இதுக்கு ஒரு நேரம் வரும் சொல்றதுக்கு அப்ப சொல்லுவோம் அதுவரை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தோம் முபாரக் மாவளியரே சொல்லுவாரு கையில மந்திரசாரில படிச்சுட்டு வந்தா அது ஒரே மெத நல்லு மாதிரி புகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீசும் ஒரு வெத நல்லு மாதிரி குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு மெதன் இல்ல மாதிரி கையில நெல் இருக்குது என்ன இல்ல வயலை பக்குவப்படுத்த வயலுக்கு அது என்ன செய்ய தெரியுமா அது வந்துட்டு புள்ளோட சேர்ந்த நெல்லாத்தான் போகுமே அல்லாம அந்த நெல்ல உங்கள வீட்டுக்கு வந்து சேர மாட்டாங்க சொன்னாங்க செல்லம்மா அவன் செல்லம் புத்தாவத்துள்ளாத் நிற்குக்கு காவத்துள்ளாவுலா அவங்க எனவே நான் இதை விட்டு விடுறேன் உம்மா என்ன செய்யல செய்யல அபு பக்தர் மூணு பேர் நாலு பேரும் செய்யலை நாலு பேரும் செய்யலை நாலு பேருக்கு அது முக்கியமாக தென்பட இல்லை முக்கியமான தவாபு செய்யக்கூடியவரால் அவருக்கு நாங்க சொல்லுவோம் நீங்க காபத்துள்ளாம பிடிக்காம தபாபு செய்தோம் காபத்துள்ள பிடிச்சுக்கொண்டே தவா செஞ்சா தவாப்பு கூட காபத்துள்ளாங்க வெளியெடுத்து தேவையான வேலையை செஞ்சாங்க அப்துல்லா தாலானோ அதற்கு அல்லாற்றதுதான் அவங்க காவத்துள்ளாவ அலிவர் சொல்லம் சொன்னது போல அப்படி காப்படி உடனே இவருக்கு இது ஒன்றும் தெரியா நடி சொன்னதும் தெரியா ஆயிஷா சொன்னதும் தெரியா அவர் நினைச்ச அவர் நினைச்சாரு அரசியல் எதிர்கட்சி அரசியல் அரசியல் அரசியல் எதிரி செஞ்ச இடமொல்லி அவர் உடைச்சார் அவர் உடச்சி மறுவா இருந்தபடியே கட்டினார் யாருக்கு தெரியுமா அன்பான சங்கையான சகோதரர்களே என்ன செஞ்சார்டா அப்துல்லாஹின் கட்டின காலத்துள்ளாவ அவர் உடச்சி இருந்தபடி படியே கட்டினார் கட்டினத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஹதீஸ் கேள்விப்படுகிறே நன்சன் வாழ்ந்த ஹலீபாசீத் தும்பாகி அணிகவர்கள் ஹலீபா ஹாரோன் ரசீத் அவர்கள் மாணிக்கிறது கேட்டாங்க ஹசரத் அவர்களே நீங்க அனுமதி கொடுத்தா இந்த காபாவை மருவ உடச்சி நான் பழைய படி இருந்த மாதிரி கட்டுகிறேன் அரசர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக இது ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி அப்படியே ஒப்பிட்டு மாதிரி அரசாங்கம் முடிச்சுவாங்க எனவே சொன்னாங்க அதனுடைய அதே நிலையில நீங்கெடுப்போம் அரசர்களுக்கு ஒரு பந்தாக இருக்கவில்லை எனவே பள்ளி அதனுடைய பழமை பேடப்பட வேண்டும் அதனுடைய புனிதத்துவம் நிர்வாகிகளை பற்றி குரான் பேசி இருக்கிறது அல்ல பள்ளியை பள்ளி என்று சொல்லக்கூடியது என்னுடைய சொந்தமான இதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் பல வகையான பள்ளிகளை பற்றி ஒரு பள்ளி இருக்கிறது பஸ்முரா இன்னும் ஒரு பள்ளி இருக்கிறது குபூர் இன்னொரு பண்ணி இருக்கிறது சில பள்ளிகள் கட்டுவாங்க மற்ற மக்களுக்கு வரர் கொண்டு போய் சேர்க்கோணம் சில பள்ளி கட்டுவாங்க மக்களை பிரிக்கிறதுக்காகவே நோக்கமே பிரிவின தந்த நோக்கம் இந்த இலங்கையில் நடக்கிற கூட்டி ஒரு நூரை பண வகையில நம்ம பாதுகாத்து இருக்கிறான் அந்த ஐயாமத்து வரைக்கும் பாதுகாப்பான அந்த பள்ளியிலிருந்து இன்னொரு பிரிஞ்சு போனாங்க அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா நீங்க ரெண்டாவது பேரே சொல் இது காலாக பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க யாரும் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் பிரிஞ்சு எனக்கு இந்த பள்ளியில இதை சாதி கேடாது இமாம் பொருத்துன்னு சொல்றாங்க பிரச்சனை இல்ல இந்த பள்ளியை துறையிடாது வணக்கத்தில் இந்த பள்ளியா மாத்தேனும் பள்ளியா மாறுது ஆனால் அல்லாஹான் கட்டப்பட்ட பள்ளியில் தொழிலாவே அவளுக்கு தொலைலாவே சென்ற வாரம் ஒரு வியாழ செலவு ரேடியோ புரோகத்திற்கு மிக தெளிவாக சொன்னேன் மிக தெளிவாக சொன்னேன் பள்ளி கட்டும் பொழுது ஒரே ஒரு நோக்கம் அல்லாவுக்காக வேண்டும் வேற எந்த நோக்கமும் இல்லை அமைப்பு என்னுடைய ஜவாசி எங்களுடைய இயக்கம் இல்லை இது ஒரே ஒரு நோக்கம் அல்லா பெயர் இந்த பள்ளியில் அழைக்கப்பட வேண்டும் யாரு உலகத்தில் உள்ள படைப்பினங்களை பத்தி அல்லா சொல்றம் வா இந்த படைப்பினங்கள் எல்லாம் இந்த குடும்பம் வாப்பா குடும்பம் அல் ஹல்குமா இந்த படைப்பினங்கள் எல்லாம் யாருமா அண்ணாவுடைய குடும்பம் எனவே குடும்பத்தோடு நீங்க நடந்து கொள்ளணும் இந்த பள்ளி அல்லாவுடைய இருந்து கொண்டு சமூகத்தை பிரிக்க கூடாது சமூகம் சேரோணும் நான் உடனோரை பற்றி சொல்ல இல்லை நான் வெளியூரை பத்தி சொல்றேன் வெளியூரை பற்றி சொல்றேன் மாலை வரைக்கும் அகில இலங்கையினுடைய நூத்தி முப்பது பிரான் நடந்து கட்டுக்கள பள்ளியில கேள்விப்படக்கூடிய பாதுகாத்துலேயே சகோதரேஷன் பள்ளி அம்மாவுக்கு சொந்தமான பள்ளியில் என்ன நடக்கணும் இந்த பள்ளிக்கு மூர்க்கு சம்பந்தம் பள்ளிக்கும் சமூகத்துக்கு வைத்த சம்பந்தம் நவீன காலத்தில் என்னவே பள்ளி தான் பாராளுமன்றம் தொட்டுச்சால வரைக்கும் பள்ளிக்கும் பாராளுமன்றம் தொட்டு சிறைச்சால வரைக்கும் பள்ளி நீங்க எதை கொண்டு வந்தாலும் புகாரில் அரிசி வேலை இல்லாத பிரச்சனை அன்எம்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வேறெல்லா பிரச்சனை உலகத்தில் உலகத்திற்கு இருக்கிற பெரிய சவால் வேற எல்லா பிரச்சனை அதற்குரிய தீர்வு பள்ளிதான் ரூ பள்ளி சமாதானம் செஞ்சு வச்சிடம் பள்ளி நிகாது செஞ்சு வைத்திடம் பள்ளி வழக்கு விசாரித்திடம் பள்ளி தலாசு சென்றடம் பள்ளி சமூகத்தில் பள்ளி என்று சொல்லக்கூடியது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கிறார் மதுரஸாவும் பள்ளி மதுரஸாவும் பள்ளி லைப்ரரி பள்ளி உள்ளுக்குத்தான் ஏலின் பெருந்து பள்ளி உள்ளுக்கு சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு மனிதன் சொன்னா அவரது என்ன எ பள்ளியோட்டும் வெளியனு பள்ளியில் நிறுவாக தெரிவு கூட்ட மட்டும் தலைவராக இருக்கிறார்கள் இஸ்லாமிய சட்டவியல் தேசிய அதாவது இன்டர்நேஷனல் புத்தகம் இது தமிழில் ஒளிபெடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அந்த புத்தகத்தை அன்பாக சொல்ற உளமாக்கலுக்கு இந்த உலக இந்த புத்தகத்தை படிக்கணும் அதாவது வாங்கிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இவ்வளவெல்லாம் இஸ்லாமத்தை பத்தி ஆராய்ச்சி செய்து எழுதி தொகுத்து ஒரு எங்களுக்கு தந்திருக்க கூடிய இந்த டாக்டர் வீரமந்திரி இவரது பௌத்தரா இவருக்கு இஸ்லாம் நசீப் ஆக இல்லையா இவருன்ன சொல்ல இல்லையா புத்தகத்தை பார்க்கும் பொழுதுநேஷனல் கோர்ட்டுகள் இருக்கிறாரே ஜெட்ட கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்தியது அவர் சொல்லக்கூடிய கதைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியம் நாங்கள் எங்க இருந்தோம் நாங்கள் இப்ப எங்க இருக்கிறோம் அவர் சொல்றாரு சட்டத்தை களவாண்டவர் உங்களுக்கு என்று சட்டம் இல்லை உங்கள்டிஷ் லோ அஞ்சூறு வருஷம் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் தொள்ளாயிரம் வருடம் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் இஸ்லாமிக் லோன் வருட தலைமை ஆயிரி எழுவது ஆண்டு அவர் போனாராம் கிறிஸ்துவுக்கு பின்னர் வீட்டு இருக்கக்கூடிய அவருடைய சொந்த அவருக்கு சொந்தமான லைப்ரரி அவருக்கு சொந்தமான வாசிக சாலை இதுக்குள்ள போனாராம் சதாசு அவர் பேசுகிறது சொல்றாராம் அந்த லைப்ரிகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புத்தகங்களை பார்த்தேன் டாக்டர் வீரமந்திரி சொல்றாரு முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க குருசுபாவில் குருசுபாவில் லைப்ரரி இருக்கிறது அந்த லைப்ரரிய சொல்லாம உலகத்தில் எந்த லைப்ரரிக்கும் பேர் சொல்ல முடியாது அது அந்த லைப்ரரியில் இருக்கிறது இத்தனை புத்தகங்கள் இங்க இருக்குது என்று சொல்லி ரெக்கார்ட் வர இந்த நாற்பத்தி நாலு ஓரில் இந்த ரெக்கார்ட் மட்டும் நாற்பத்தி நாலு ஓரில் இந்த கிரஞ்செயிலும் கூடிய பெரிய லைப்ரரி ஜாமியா நமே நாலாயிரம் புத்தகம் மட்டும்தான் அறிவு அவர் சொல்றாரு இது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்றுல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டனுக்கு போகணும் லண்டன்ல படிக்கணும் லண்டன்லிஃபைட் ஆகணும் லண்டன்ல டிகிரி எடுக்கணும் அவர் சொல்றாரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல தான் கிறிஸ்துக்கு பின் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பி பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டு அந்த மாசிக முதலாவது ஒரு தனி மனிதனுடைய வாசிக சாலையில் இருந்த புத்தகத்துடைய முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய புத்தகங்கள் சொல்லிபட்டு சொல் பெருந்த புத்தகங்கள் எடுக்கப்பட்ட எந்த பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு அவருக்கு நன்றியும் வழங்கப்பட்டது ஆனால் புத்தகத்தினுடைய எண்ணிக்கை நூத்தி மட்டுமே ஒருவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் முப்பதுக்கு பிறகு ஆனால் பொழுதுதான் விளங்குகிறது பாத்தாரி வந்து செஞ்ச யுத்தத்தில சில கிதாபுல்ல இவங்க எழுதுறாங்க முதலாவது இறங்கினு நாலாவது ஆயத்தபில் பலம் உங்களுக்கு படித்து தந்தான் இன்றைக்கு இலங்கையில ஒரு பள்ளி வாசல் இருக்குதா ஒரு சாதாரண போதுமான ஒரு மாசிக சாலை பாடசாலைக்கு போனா உள்ள மாசிக சாலையை பார்த்தா அது எங்களுடைய மாசிக சாலை அல்ல அந்த இல்லாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வீடுகளுக்கு போனா இருக்கிற பாடலும் என்ன வாசிக்கிறா நவமதி வேகமா தினமுருசு வேணுமா அந்த மகதின் வேணுமா இந்த மகதில் வேணுமா சென்ற வாரம் தனி பள்ளியில அன்றைக்கு நிகழ்ச்சி இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய அர்வன் அலிஹர்வன் பயன் செய்யக் கொள்ள ஒரு ஆச்சரியமான செய்தி சென்றார் ஆச்சரியமான அவர் சொல்றார் பக்கத்துல இருக்கிறது பேப்பர் கடன் என்ன கடன் பேப்பர் கடன் அப்ப என்ன அவருடைய பழகுவேன் ஒரு நாள் எனக்கு என்ன கூப்பிட்டு சொன்னார் உங்களுடைய பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லு நல்ல பேப்பர்கள் வாங்க சொல்லு யார் அவருக்கு ஏத்தார் ஏன் இதோ வந்துவிட்டு போறாவே இது ஒரு சரதா போட்ட உண்மை ஹிஜா அபாயா விருது தண்ட மகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் தாய் மகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது தாய் வந்திருக்கிற துணை துணைக்கு வந்து இருக்கிற பேப்பர் வாங்க வந்து பேரே சொன்னாரு நான் சொன்ன விரும்பல கொடுக்க அத வைத்து யாராவது வைத்து வாங்கினாலும் பாவமதியா அவர் இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போற கேட்டேன் அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அதையும் சொல்றாரு அவர் எனக்கு பேப்பர் எடுத்து காட்டினா அந்த பேப்பர்ல என்ன இருக்குது நீங்க ஒரு பக்கத்தை பார்த்தது மூடிவிட்டேன் செய்திகள் செய்த அருவருப்பான ஆசமானது காசி நாங்க கொடுத்த காசி இதுக்கு யாரும் கணக்கு வழக்கம் கேட்கிற இல்ல கல்விக்கு சொந்தக்காரர்கள் அறிவிற்கு சொந்தக்காரர்கள் கிதாப்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆனா இந்த கேள்வி வாசிக்கிறாங்க தண்ணி வாயில் ஏதாவது இருக்கிறாப்படி குரான் பழக்கவே இல்லையே எத்தனை பேருக்கு குரான் ஓதம் தெரியும் எத்தனை பேர் குரான் ஓதுறாங்க எத்திரியோ நபர்கள் எத்தனையோ சகோதரர்கள் ஆங்கிலம் படித்து விட்டார்கள் செஞ்சிட்டு கொழுப்புக்கு போனாங்க ஏதோ தேவைக்கு வியாபாரத்துக்கு வர்த்தகத்துக்கு ஒரு வல்லத்தில் ஆங்கிலம் படித்தாங்க ஒரு வல்ல படித்தா முன்னுக்காவே துனியாவை சம்பாதிக்கிறேன் சகோதரர்களே பல்வேறு பள்ளி வாய் எல்லாம் இதற்குள்ள வாங்குள்ள பேசுவோம் மறிய ஊடாகவும் துரோகம் செஞ்சவங்களை கட்டி வைத்தாங்க பள்ளியில மனிதர்கள் சொன்னார்களோ உலகத்தில் உள்ள முகங்கள் ஆக அருவருப்பான முகம் நவீனுடைய முகம் என்று சொல்லி அப்படிப்பட்ட காதல்களை கட்டினது பள்ளியில்தான் பெண்கள் பள்ளி வாசலுக்கு நவீனுடைய காலத்திலிருந்து என்ன பள்ளிக்கு வராங்க பெண்கள் எப்படி வராங்க ஒரு தேவைக்கு அந்த கதவால் உள்ளுங்க கேட்டாங்க மாப்ப கூப்பிட்டு சொன்னாங்க மகான இது ஆண்கள் போற கதவல்ல இது பெண்கள் போற கதவு பெண்கள் பள்ளியில் போன்றாங்க பெண்களுக்கு விட பள்ளியில் இருந்துச்சு நான் சொல்லையில் அஞ்சு நிறைக்கு வாங்கு சொல்லி நான் சொல்லையில் ஜமா சராதுகைக்கு வாங்க சும்மாக்கு வாங்க சொல்லி அன்புக்குரிய சகோதரே நவீனுடைய பல் எல்லாரையும் உருவாங்கிச்சு எந்த அளவு குருவாங்க நான் தவறையோட சொல்றேன் எங்க சமூகத்தில் அங்க வீணர்கள் எங்கிருக்கிறாங்க அங்க வீணர்கள் குறம்பாடோட குறந்தவங்க இருக்கிறவங்க குரான் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறோம் ஒரு கையில் ஒரு கால இல்லை நொந்தி ஒரு குருடர் சண்டம்பர்களையும் அதாவது டிசேபிள் அதாவது அவர் அங்கவீனர்கள் அவர்களை கூட முதன்மைப்படுத்தினாங்க ஆக்கிறது குரலுக்கு வாங்கு சொல்லும் யாருடைய உதவியும் இல்லாத போன் வைத்தது அதுல டைம் சொல்லும் போன் பட் அமைச்சா என்று சொல்லி சொல்லும் போன் சொல்லும் இதை வச்சு வாழ்ந்து சொல்லும் நவீனுடைய காலத்திலும் எப்படி வந்து இருக்கல சூரியனுடைய ஓட்டத்தை பார்த்துத்தான் கண்ணால பார்த்துத்தான் வாழ்ந்து சொல்லோனும் அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜொப்புக்கும் யாரை வச்சாக்கோங்க ஒரு சாதி அப்துல்லா தூபியம் பார்த்தோம் இன்னைக்கு நான் தஸ்கர பள்ளியை மட்டும் மையப்படுத்தி சொல்லல இன்னைக்கு சொல்றப்பா உங்க எங்கயாவது ஒரு பள்ளி இருக்குதா அந்த பள்ளி உள்ள ஒரு வீழ்ச்சியார் யாருக்கும் வரலாமா பள்ளி உள்ள வீழ்ச்சியா யாருக்காவது கொஞ்சம் அடக்குறையா பிறந்தா நாங்க நினைச்சோம் என்னோட குடும்பத்துக்கு பெரிய ஒரு இது இவனுக்கு சமூகத்தை காட்டக்கூடாது சமூகம் இவனுக்கு தெரியாது நான் எத்தனையோ அப்படி பிறந்தவங்க பொறுப்பு சமூகத்தோடு அவங்களுக்கு அதுக்கு முந்தின சனிக்கிழமை பேப்பர் இருக்குது அந்த பேப்பர் ஒரு ஆட்டிகள் இருக்கிறார்கள் காவிரி என்ன இல்ல கையும் ரெண்டு சொல்ையும் ர காலும் இல்ல ஆனா ஒரே நீரே இல்லை உங்களுக்கு தெரியுமா நீக்கிறாரு எப்படிங்க நீளம் கையில் நீளாமா காலில்ல நீடி அவர் கையில் காலம் ஆயிர கையில் காலம் இல்லை அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறாரு கையில காலம் வாயால வாயால் எழுதுறாரு பாரு பதினெட்டாவது வயதுல ரெண்டு கண்ணையும் நடந்தாங்க ஆனால் வரைக்கும் சவுதி அரேபியாவின் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு பண்டிகார என்ன நஜீஸ் இத கழுவி நீங்களா கம்ப கழுவி நீங்களா சுதாணம் தான் சொந்த பள்ளி எல்ல பள்ளி அதே இதில் பள்ளி வாயுக்கூடியது சமூகத்தில் பள்ளியை விட்டு சமூகத்தை பிரிக்கவும் முடியாது சமூகத்தை மட்டும் பள்ளியை பிரிக்கவும் முடியாது எப்ப பிரிப்போமோ அன்றைக்கு பிரச்சின அண்டைக்கு பிரச்சின கல்யாணத்தை மட்டுமல்ல பள்ளிக்கு செய்யணும் சமாதானமும் பள்ளி உள்ள கவுன் பள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் நூற்றுக்கணக்கான டிவோர்ஸ் நடந்திருக்கு எனவே வாழ்க்கையில நல்ல ஞாபகம் பள்ளிய சென்டர் ஆக்கு பள்ளிய பிரிந்தமான பள்ளி எல்லருக்கும் சொந்தமானது பள்ளியில நடக்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எந்த ஒரு உம்மத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு அமலும் செய்யமானது இந்த உமத்த பள்ளியில் ஒன்று சேர இல்ல கொண்டு சேர வேற இடம் இல்ல இந்த உள்ளியில் கொண்டு சேர்க்க ஏழான் எங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது எனவே தெளிவாக எப்படி இருந்திச்சுடோ அப்படிப்பட்ட பள்ளிகளா இந்த பள்ளியாக்கணும் அதுல மிக முக்கியமான ஒன்று தான் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி பைக்கல் நாள் ஆரம்பிச்சிட்டாங்க நோயாளி ஆகணுமா என்ன செய்வோம் அர்த்தம் என்ன நல்ல ஒரு டாக்டர் என்ன அர்த்தம் நோயாளி அவர்கிட்ட மருந்துக்கு சாவு கொட்டி வீட்டில் சாவு கொட்டி என்ன சாவு கொட்டி வீட்டில் அவனும் காலையில கடைய தொட போட்டு அவனும் என்ன இது அது மாதிரி தான் இந்த பைத் இந்த பைத்தூர் மாலுக்கு நான் உதவி செய்வோம் பைசுல் மாலுடைய தொகையை பெருத்துவோம் நாங்க நீய்த்தி வைக்கோனோ இந்த பைக்குள் மால நான் கை நட்டேன் இந்த கை ரப்பிடத்துலதான் சேர்த்து நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணமும் தருவாங்க எனவே எங்க எல்லா சேவைக்கும் இங்க போவா குறிச்சுருக்கோம் நாங்க எப்ப நீ போனோம் நான் ரப்பிடத்துல தான் கேட்பேன் ஆனா நான் பைசுல் மாலுக்கு உதவி செய்வேன் இதை கத்தி எழுப்புவேன் இதை பெருசாக்குவேன் இந்த கையிலொரு புத்தகம் இருக்கிறது நான் நேற்று மிகப்பதி வெள்ளப்படையை ஞாபகம் படுத்தினேன் இஸ்லாமியல் ஒன்றியத்தினுடைய இது அமானது இது யாரும் கேட்டவான இது அவங்க சொல்றாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பிறக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒராம் வரைக்கும் நாற்பத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா பொறுமதியான பணம் எத்தனை கோடி நாப்பத்தி ரெண்டு கோடி அறுபது லட்சம் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இதுவரைக்கும் கூட இல்ல இது அவங்க செஞ்ச பணம் தங்கமாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது கிலோக்குமே இல்லை இதோ ஒவ்வொருத்தரும் இதுக்கு கொடுக்கிறேன் ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற பணத்துல இதுக்கு நான் கொடுத்துறேன் நல்லது நடக்கட்டுமே நல்லது ஆகட்டுமே நல்லது வாழ்த்துமே என்னால் எனக்கு செய்வோமே எனக்கு பெரிய தொகை நீங்க துருக்கிற பெரிய தொகையில எங்களுக்கு என்ன செய்ய பாருக்குடும் அந்த அள்ளி தருவாங்க எண்ணி குடும்பா அல்ல அள்ளி தருவாங்க அள்ளி குடும்பம் அந்த அள்ளி தருவாங்க அந்த அந்த படைத்தினங்களுக்கு உதவி சீரத்த போல அல்லாவுக்கு விருப்பமானோட நேரமே சில மக்கள் புகாரில் வரக்கூடிய விவாயத்தில் இருக்கிறது ஒருவர் கிணத்துக்குள்ள இறங்கினால தண்ணி குடிக்கிறதுக்கு அவருடைய கையில பாலி ஒன்று விருக்கல்ல புகாரியவார் விவாதித்து கையில பாலி ஒன்று விருக்கல்ல கிணத்து உள்ளுக்கு இறங்கி தண்ணி குடிச்சுட்டு மேல வந்தாரு மேல வந்தா ஒரு நாய் தந்த நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தண்ணி தேடுது ஒரு எண்ணம் வந்திருக்குது வெள்ள தெரியமா செஞ்சாரு ஹதீஸ் இப்படியே வந்து இருக்குது கிணத்துள்ளுக்கு இறங்கி தண்ட காண்ட போட்டிருந்தா இருக்குது தோல் சொலத்தி அதுல தண்ணி அப்படியே நிறைச்சிக்கொண்டு தண்ட வாயால கவிக் கொண்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணியை குடுத்தாரு ஆனா நாய்க்கு தண்ணி குடி கேளாது அந்த தண்ணிய பொத்தி அந்த பூமியில அந்த ஈவ மன்ன நாய் பின்னுது அல்லா நடிச்சிருந்தாங்க இதை பார்த்துக் கொண்டிருந்த அல்மா அவனுக்கு சொருக்கத்தை படைப்பினங்களை கொதவி செய்வோம் செஞ்சா தண்ணீர் பட்டியுண்டு மக்களை பாதுகாப்போம் நான் முந்தைய நாள் சும்மால கூட பணக்கார வருத்தத்துடைய பணம் பேங்க்ல இருக்குது சேவிங் அக்கௌண்ட்ல அல்லது கொஞ்சம் பேருடைய பணம் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது நாங்க சொன்னோம் எங்களுக்கு சேஃப்டி இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு எங்களை காசை கொண்டேட்டு பேங்க்ல வச்சிருக்கிறோம் பாதுகாப்பு காண வேண்டி இது பணக்கார வருடம் அதே ஊரை சேர்ந்த ஏழைகள் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் பொழுது தந்தை நகையை வச்சு போட்டு பணத்தை மட்டிக்கு வாய்ப்புக்கு வராங்க இது யாருந்த பணம் தெரியுமா உங்களுக்கு ஏந்த பணம் இதே படம் நான் உறுதியா சொல்லுவேன் மிக தெளிவா சொல்லுவேன் எங்களிடம் பணத்தை கொட்டை பேங்க்ல வச்சோம் பாதுகாப்பு நாங்க பத்திரமா இங்க இருக்கட்டும் என்று சொல்லி அங்க வச்சிட்டோம் எங்களை ஊர்ல உள்ள வேலை என்ன செய்யமா யாருக்கப்பா கையேட்ட யாரு தரப்போறாங்க அவன் பேப்பர்ல போடுறான் டிவில பேர சொல்றான் உடனே தள்ளி தேரப்பட்ட நகை பாத்துக்கோ நீக்காதே நீ பாதிக்கிற வயந்த புத்தகத்தை தொடங்க வச்சுட்டு நீ மகை கொண்டு பேசிய வட்டி வாங்களுக்கு வங்கி துறையில படிச்சுட்டு சொல்றேன் இன்றைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை இந்த வங்கிகள் உறிஞ்சி குளிக்குது ி குடிக்கிறே சில ஊர்களுடைய அக்கவுண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன் சில ஊர்களுடைய பேங்க் அக்கவுண்ட் சுபஹானம்மா நாங்க ஒவ்வொருத்தரும் பழகோணம் நாங்க ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளும் யாருடையும் கை நீட்ட மாட்டோம் நாங்க ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளணும் பணத்தில் மத்தவன் வாழும் இது ரெண்டும் வருவோம் நாங்கள் நினைச்சோனோம் ஏழைகள் நிலைச்சோனும் நாங்கள் யாருடையும் கை நீட்ட மாட்டோம் அவ்வாறத்தில் மட்டும்தான் கை பணக்கார நினைச்சோனும் சரியா வந்த ஊருக்கு பேர் இஸ்லாமியர் வாழக்கூடிய கிராமம் எனவே இந்த ஆரம்பிப்பை வரைக்கும் எந்த ஒரு கரத்திலும் இல்லாம சந்தோஷமான ஒரு நிறுவனமாக இது வாழ வேண்டும் இது வாகிலை வாழ வைக்க வேண்டும் அதற்கு நம்ம சுகாதான கொடுத்தாலும் நம் அனைவருக்கும் துணை முடிவானாக இந்த காத்திரமான இந்த முக்கியமான இந்த வட்டி ஒழிப்பு மற்ற முதல்படி இந்த காத்திரமான வேலைகளில் அல்லா சுகாணம் பங்காளிகளாக நம் அனைவர்களையும் அல்லா சுகத்த நல்ல வேலைகளை செய்துவிட்டு மன்னரையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு தந்து நம் அனைவரும்